வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நீ யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிப்பதில் இறங்காதே ஆம் நீ யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிப்பதில் இறங்காதே என்கிறார் நீட்சே